வணக்கம் நண்பர்களே நட்டு நேரிப்பாற்ற கதை செலவு நீதி பகுதி ஒன்றை அரவிந்த் அன்பின் சக்தியின் வடிவம் என்ன சொல்ற கொடூர் மனவனா மாறினா இப்பதான் சித்திரவதே ஏதாவது அதுக்கு பின்னாடி அன்புதான் காரணம் தன்னுடைய அருமையான ஆசிரியைய கேவலமாக பேசிட்டானேன்ற ஒரு கோபத்தில் அந்த ஆசிரியையை பாதுகாக்கணுமேன்ற ஒரு நல்ல எண்ணத்தினால்தான் சாரி தாங்கிட்டு அந்த சக்தியை பிரயோகித்தானே தவிர அதில் எந்த தீய எண்ணமுமே எண்ணவுமே இல்லையம்மா இந்த உலகத்தில் நல்லவனால் மட்டும் போதாது கொஞ்சம் வல்லவனாகவும் இருக்கணும் அந்த வல்லமையே… நம்ம சுற்றி இருக்கிற நல்லவங்களை பாதுகாக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணணும் அப்ப நிச்சயமா அன்பின் சக்தி உனக்கு துணை நிற்கும் என்னத்தமாமா அன்பின் சக்தி டெட்டி டஸ்க்கு வாழ்ட மோட்டுக்கு பயந்து பயந்து ஹரி ஓடிக்கிட்டு தான் இருக்கிறான் எங்க அவன் அன்பின் சக்தி காப்பாத்துது அவனை வேட்டையாடி கொலை பண்ண தான போறங்க அப்படியா சொல்ற போரு பாரு பாத்துட்டேரு பாத்துட்டேரு ஏன் ஹரியோட நூறு மடங்கு வல்லவனானவன் வாழ்ட மோட்டுன்னு கதையும் அப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ வல்லமே இருந்தோம் வாழ்டமோட்டோ தெட்டி டெஸ்ஸோ நிம்மதியாக இருக்கிறாங்களா தன்னோட ஆன்மாவின் துண்டுகள்லாம் அழிஞ்சவோன்னு பயந்து பயத்தில் தானே வாழ்டமோட்டை தொடரடுங்கி டேரியை பின்தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்கிறான் சரி அவனுக்காக அவனை அண்டிப்ப வாழ்ந்தா நமக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் சுற்றி யாராலும் இஷ்டத்துக்கு துன்புறுத்தலாம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிற டெத்தி டெஸ்ஸாவது நிம்மதியாக அதுவும் கிடையாது எப்போ நம்மளை நம்ம மாஸ்டர் தண்டிச்சிருவாரோ ஹரியை பிடிச்சு கொடுக்க சொல்கிறாரு ஏரியை பிடிச்சாவது நிம்மதியாக இருக்கிறாங்களா அவர் வளர்த்துக்குள்ளே தப்பிச்சு போயிருவானோன்னு பயப்படுறாங்க பிடிச்சது ஹரிதானா இல்லையான்னு அந்த அடையாளத்தை கண்டுபிடிச்சு அதை உறுதிப்படுத்துறதுக்குள்ளேயும் எங்களுக்கு பயந்து பயனு செவ்றாங்க சக்தி வாய்ந்தவர்களான பில்லாட்ரிக்ஸே ஏரியை பிடிச்சதுக்கப்புறம் இவன் ஹரிதானா இல்லையான்னு உறுதிப்படுத்தணும்னு பயப்படுறான் அந்த காட்டிக்ஸ் பேங்க்குள்ள பிரிங்கட்ஸ் பேங்குள்ள ஏதாவது திருட்டு பெயருமோன்னு பயந்து பயனு நினைச்சிட்டு பயப்படுறான் எங்கேயாவது யாராவது நிம்மதியாக இருந்தது பார்த்தியா அதுதான் உலகத்தோட உண்மையான நீதி அடுத்தவங்களை ஏச்சி பிழைக்கணும்ன்ற எண்ணத்தோட கெட்டவங்களோட சேர்ந்தன்னா நீ என்னைக்குமே நிம்மதியாவே இருக்க முடியாது உனக்கு என்ன ஆகுமோ ஏதாவோன்னு பயத்திலேயே சுத்திட்டு இருப்ப அது நீ எவ்வளவு பணம் படைத்த அரசியல்வாதியா இருந்தாலும் சரி டாக்டரா இருந்தாலும் சரி தப்பு செஞ்ச இல்ல தப்பு செய்யறவங்களுக்கு தோண போனா வாழ்க அவன் கீழே இருக்க பிணந்தின் எப்படி மன நிம்மதி இல்லாம இருக்குதோ அதே மாதிரி தான் உனக்கு இருக்கும் சுற்றி இருக்கவங்கள அவங்களோட குற்றங்குறைகளெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்கள ஆ மனதார நேசிக்கணும் அவங்களோட நலத்துக்காக உன்னோட சக்தியும் திறமையும் யூஸ் பண்ணி அதுக்காக பாடுபடணும் அப்போ உன் வாழ்க்கை உனக்கு நிம்மதியாக இருக்கும் அதுதான் இந்த கதை சொல்லுது ஏதோ வாழ்டமோட்டு ஹாரியோட சக்தி வாய்ந்தோம் சக்தி வாய்ந்தோம்னு சொல்லிட்டியே ஏற்கனவே ஹேரியோட அன்னைக்கிட்ட அவளோட தூய் அன்பு முன்னாடி தோத்த வந்தான் அது கூட தான் சொந்த பிள்ளைன்னு ஒரு சுயநலத்தால் உருவான அன்பு தான் அதை பன்மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு அன்பு வாழ்ட மோட்டை தோக்கடிக்க போகுது அது இந்த கடையில் பார்க்கத்தான் அப்படி ஒரு அன்பு யார் மாமா வர போகுது ஏதோ புதுசு புதுசாக பிள்ளப்பா உடுறீங்க வரும் நீ பாரு ஸோ த லாஸ்ட் டயட்டம் துளைந்து போன கிரீடம் எங்கே இருக்குன்னு ரேவன் கலாவோட ஹவுஸ் மாஸ்டர் பிளிட்விக்கு தான் தெரியும்னு நம்பி ப்ரொஃபசர் மினர்வா ஹேரியை வர சொல்லிட்டு போகிறாங்க ரேவண்ட்லா டவர் அந்த ரூம்லேருந்து இறங்கி போகிறாங்க ஹேரியும் லோனாவும் தன்னுடைய மாய பொறையை பூத்திக்கிட்டு மறைச்சு மறைவாக போகிறாங்க அங்கே நடந்து போகும்போது ஒரு ரெண்டு பேர் இறங்கக்கப்புறம் அவங்க கூட யாரோ வர மாதிரியே ஹேரிக்கு ஒரு உணர்வு அதே உணர்வோட மினர்வாக்கும் வந்துருச்சு அதே உணர்வு எவருங்க அப்படின்னு எடுத்து பக்கமாக திரும்பி கேட்குறாங்க அங்கே ஒரு சிலைக்கு பின்னாடிலேருந்து கிரீஸ்த் ப்பா தலைய வரா உள்ள அந்த முடி முழகம் கவர் பண்ணி இருக்கி எப்பயுமே வஞ்சகண்டு பார்க்கும் அந்த ஊரம் வந்து நிக்கது பக்கம் இல்ல சிவராஸ் யாரோ பள்ளியில் ஏதோ நிறைய குழப்பமா சவுண்டு கேட்டது அதான் என்னன்னு பார்க்கலாம் ரேவன் பக்கம் சவுண்ட் வருது ரூம் பக்கம் வந்தேன் என்ன அவங்களை காணும் யார காணும் கேர சகோதர சகோதரிகள் எங்க மினர்வா நீங்க எங்க இருக்க சொன்னீங்கன்னா அங்கதான் இருக்காங்க ப்ரொஃபசர் மினர்வா அப்படியே ஸ்னேப்ஸ கண்ணும் கண்ணும் வச்சு ஜாக்கிரதையா பாக்குறாங்க ப்ரொஃபசர் மினர்வாவை சுத்தி சுத்தி ஸ்னேப்ஸோட கண் அப்படியே அலபாயுது அப்பப்ப ஹாரி மாற மாயப்பொருக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஹாரி இருக்கிற இடத்தையே பாக்குற மாதிரி இருக்கு நம்ம மறைஞ்சிருந்தாலும் இந்த தெரியுமோ இவனை புலவணும் தான் வருஷம் ஃபுல்லாக தேடி உண்டு இல்லைன்னு பண்ணணும் இருந்தாலும் இவன் என்ன பண்றது நேரிக்கு என்ன பண்ணுறது தெரியல மந்தருக்குள் எடுத்து வச்சு அப்படின்னு நிற்கிறான் எப்பன்னா செவரஸ் மிணர்வா தாக்குவான் நம்ம அப்ப உதவி செய்யணும்னு ஞாரி நிற்கிறான் எனக்கு ஒரு செய்தி வந்தது இவ்வளவு கட்டுப்பாடுகளையும் மீறி எல்லா பாதுகாப்பு முறைகளையும் மீறி ஒருத்தன் ஆகவர்ட் ஸ்கூல திருட்டுத்தனமாக நடைஞ்சிருக்கான்னு நியூஸ் வந்தது எப்படி வந்தது ப்ரொஃபசர் அது அடி நீ வலதுக எடுத்து எழுத கை மேல ஆம்ச பக்கப்படி காட்டுறது ஓ புரியுது புரியுது புரியுது உங்க பிழந்தண்ணியுக்குள்ள ஒரு ரகசிய கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல எங்க ஆமா நைட்டு பள்ளியை பாக்குற ஷிஃப்ட் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாதே ஹெட் மாஸ்டர் எனக்கு தெரியாம உங்களுக்கு யாரும் ஷிப்ட் கொடுத்தது அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை செவரஸ் எப்ப பள்ளியில் எப்ப குழப்பம் நான் வந்து பார்ப்பேன் அது சரி ஹேரி பாட்டர் நீங்க பார்க்க ப்ரொஃபசர் மினர்வா திடீர்னு பயங்கர வேகமா செயல்பட்டாங்க அவங்களோட மந்திர கொள்ளந்து மிக வேகமா ஒரு சக்தி வந்து செவரஸ் நேவ்ஸை தாக்க வந்தது அது வந்த வேகத்தில் செவரஸ் நேவ்ஸ் கீழே அடிபட்டு விழுவாருன்னு ஹேரி நினைச்சா ஏமாந்துட்டான் செவரஸ் நே தடுக்கிறதுக்காக ஒரு தடுப்பு சுயரை எழுப்புனாரு அந்த அதிர்ச்சியிலே ப்ரொஃபசர் மினர்வா கீழே கிட்டத்தட்ட விழப்பினாங்க அவங்களை சமாளிச்சுட்டு இருந்துச்சு மினர்வா மந்திர கூட எடுத்து அங்க பக்கத்தில் செவரு பக்கத்தில் இருக்க விளக்கு மேல ஏதோ சக்தியை பிரயோகிச்சாங்க அந்த விளக்கு மிக வேகமா தீய பிளம்பா மாறி சிவரசன் நோக்கி வருது அப்படின்னு ஹேரி லூனாவத் கூட்டிட்டு போய் பக்கத்துல ஒரு சிலைக்கு பின்னாடி மறைஞ்சிட்டான் அந்த நெருப்பு சிவரசை எரிச்சிருன்னு பார்த்தா அது திரும்பவும் பாம்பா மாறி ப்ரொஃபசர் மினர்வா தாக்கப்போகுது அவங்க மந்திரக்கோள் எடுத்த அந்த பாம்பை அப்படியே புகையாக மறைய வைக்கிறாங்க செவர ஸ்நேப்ஸுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு படைவீரனோட சிலை நின்றுட்டு அது பக்கத்தில் அவரோட சக்தியினால் அவருக்கு முன்னாடி வந்து பாதுகாப்பாக நிற்கிது அந்த சிலையை நோக்கி ப்ரொஃபெசர் மினர்வாவோட மந்திரக்கோல்லேருந்து பல கத்திகள் புறப்பட்டு வந்து தாக்கிக்கிட்டு இருக்கு எவ்வளோ நான் நீ தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன் மந்திரக்கோள் எடுத்து செவரஸ் முன்னாடி இருக்கிற பாதுகாப்பு அந்த சிலையை வச்சு கட்டி போட வைக்கிறாங்க அவர் தன்னோட மந்திர கோலை வச்சு தூக்கி அவங்க மேல வீசிட்டு லூனாவும் அவங்க எங்க ஓடுறாங்கன்னு பாக்குறாங்க ஒரு ஸ்டாஃப் ரூம்ல செவரஸ் பூந்திருக்காரு அங்க மினர்வா பின்னாடி பூந்துட்டாங்க என்னாச்சு என்னாச்சு உள்ள போய் ஹாரியும் ஓடி போய் பார்க்கான் அவன் மாயப்பூர்வை எடுத்து பார்த்தீங்கன்னா ஷாக்ல நிற்கிறாங்க அங்க உள் பக்கமா ஒரு கண்ணாடி ஜன்னல் உடைஞ்சு கிடக்கு பைத்திக்காரு பைத்தியக்காரு கோழ குதிச்சு தப்பிச்சுட்டா குதிச்சுட்டானா இவ்வளவு ஹைட்டு மாடியிலன்னு குதிச்சா செத்துட்டானாவே அவனா சாவா அங்க பாருங்க தன்னுடைய மாஸ்டரோட டெக்னிக் எப்படி யூஸ் பண்றான்னு அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க ஹேரி அப்படியே ஷாக்குல பாக்குறான் வாழ்மோட் மாதிரியே மந்திர கோல் வச்சு குதிக்கும் போதே வழியில வெவ்வாலா மாறி அடையே பறந்து போறான் அவ்வளவுதான் என்ன ப்ரொஃபஸர் என்ன பிரச்சனை ஆச்சு எப்படி ஹேரி வந்தான் அப்படின்னு பிள்ளை கேட்டவன் நடந்ததெல்லாம் மினர்வா சொல்றாங்க அப்ப பே சொல்லக்கூடாதவன் நம்ம பிள்ளையை தாக்க வரானா ஹேரி கொண்ட அப்படியே தழும்பு பயங்கரமா ஏரியுது பார்த்தா வாழ்டமோட் அந்த கொகையிலிருந்து வெளியே வரா போட்ல நீந்திட்டு வெளியே வரா அவனுக்கு அப்படியே அந்த பழைய ஞாபகம் வருது அந்த பாய்சனை குடிச்சுட்டு டம்பிள்டர் போட்ல வரும்போது திரும்பி வரும்போது எப்படி தாமல வேற வழியே இல்லாம தாமல சாஞ்சு தானே முழுச கேரி பண்ணிட்டு வந்தா இருந்தது வருது ப்ரொஃபஸர் வாழ்டமோட் திரும்ப வந்துட்டு அதுக்குள்ள நம்ம பாதுகாப்பு அரங்கெல்லாம் உருவாக்கணும் ஆமா ஆமா ஹாரி சொல்றது கேட்டீங்களா எல்லாரும் செய்யணும் நீங்க பசங்கள்லாம் கூப்பிடுங்க அவங்க எல்லாம் வெளியேற்றணும் பாதுகாப்பு அரங்கெல்லாம் போதே ஃபிரிட்டிக் ப்ரொஃபசர் பிட்பிக் மந்திரக்கோள்ல இருந்து பாதுகாப்பு சக்திகள்லாம் போய் பள்ளிக்கு முன்னாடி போய் நிக்குது அப்படி சுத்தி அந்த காத்துல பாதுகாப்பு சுவர் எல்லாம் உருவாறு அப்படியே ஹேரிக்கு தெரியுது மாய சுவர்கள் உருவாயிட்டே இருக்கு அங்க மினர்வா வேகமா ஓடுறாங்க மினர்வா அவரும் தலைவனை சாதாரணமான விஷயம் இல்ல நம்ம எவ்வளவு சக்தியை எல்லாரையும் கொல பண்ணாமட மாட்டான் இதுக்கு நான் என்னைக்கும் துண நிக்க மாட்டேன் உங்களோட பசங்களை சேர்ந்து நீங்க தாராளமா வெளியேறலாம் அதுக்கான வழிவகைகள் செஞ்சு கொடுப்பேன் அதே மாரி நீங்க தீய சக்திகளின் தலைவனுக்கு உதவியா நின்னீங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது என்னோட சப்போர்ட்டர்ஸ்ல உங்களை கொலை பண்ண கூட தயங்க மாட்டோம் எங்களுக்கு டம்புளோட ஆர்டர் இருக்கு பின்னாடி என்ன உதவி கேட்டு வந்தாலும் அவனுக்காக உயிரையே கொடுக்கணும்னு ஆர்டர் இருக்கு இப்ப அவன் டம்புளோட கட்டளைப்படி ஒரு பொருள்ல தேடி வந்திருக்கான் அதுக்கு உதவி செய்யறதுங்க கடமை சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படியே வாழைய அடிச்சு போய் நிக்கிறாரு அப்படியே தன்னோட சிலைத்திரன் மாணவர்களை கூப்புறதுக்காக அவங்க ரூமம் நோக்கி நடந்து போனாரு ஒரு சந்தேகம் இந்த ரேவண்ட்ல அவங்களோட அவசர புனிதமான சிண்டம் தொலைந்து போன கிரீடம் அது எங்க இருக்குன்னு தெரியுமா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனது அரி அதே இப்ப கேக்குற போயும் போய் அந்த பொருளை தேர்றதுக்காக எங்களை இப்படி ஆபத்துல மாட்டி விட்டு இருக்க அப்படி இல்ல தெரிஞ்சுக்கலான்னு கேட்ட எனக்கு நான் போயிட்டு வரேன் என்னையும் ஹாலுக்கு வர சொன்னாங்க ப்ரொஃபசர் மினர்வா உம் எல்லாரும் இருபது நிமிஷத்துல வரணும் அப்படின்னு ப்ரொஃபசர் மினர்வாவோட அழைப்பு ஹால் ஃபுல்லா கேக்குது இருபது நிமிஷத்துல எல்லாரும் சென்ட்ரல் ஹாலுக்கு வரணும்னு அவங்க அழைப்பு விட்டுட்டே இருக்காங்க ஹேரி ஹாலுக்கு போறது முன்னாடி ஹெர்மியானி ராண்டெல்லாம் கூட்டிட்டு வரலாம் அவனோட அவனோட சப்போர்ட்டர்ஸ்லாம் ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ல இருக்காங்க அந்த ரூம் நோக்கி வேகமா ஓட்டுறான் லூனாவும் கூட வரா அங்க ரூம் ஆஃப் ரெக்வைர்மெண்ட்ல நுழைஞ்சா ஒரே ஷாக் இவ்வளவு பேர் எப்பரா வந்தாங்க பார்த்தா ராணோட அப்பா அம்மா வந்திருக்காங்க அங்க இருந்து ஆர்டர் ஆஃப்ல இருந்து பல பேர் பாதுகாப்புக்காக கிங்ஸ்லி வந்திருக்காரு சண்டை போடுறதுக்காக லூப்பின் வந்திருக்காரு இன்னும் பல பேர் வந்திருக்காங்க நினைக்கிறாங்க ஆ இது இப்படி அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஜின்னிக்கு உங்க சண்டை வந்துட்டு ஜின்னி முழுங்க மரியாதை நீ வீட்டுக்கு போ இல்ல நான் டம்பல் விசாரணையை சேர்ந்தவன் நான் நிச்சயமா சண்டை போடுவேன் ஜின்னி இது சாதனமான இடம் இல்ல உன் உயிர் ஆபத்து இப்ப நீ போறியா இல்லையா ஜின்னி நான் சொல்றேல்ல போமா அப்படின்னு ராணு அப்பாவும் சொல்லிட்டு இருக்கிறாரு ஜின்னி அப்படி ஹேரியோட கண்ணை பாக்குறா ஹேரியோட கண்ணையும் நீ போனே சிக்னல் செய்தி இருக்கிறத தெரியுது சரி சரி போய் தொலைறேன் அப்படின்னு திரும்பிட்ட போறதுக்காக டேவி சாக்குல உறைஞ்சு பிடிக்கிறா அங்கந்து ஒரு மனுஷன் பெரிய கண்ணாடியெல்லாம் போயிட்டு வந்து தமிழரோட அன் தம்பி ஆப்ரஃபோத்தோட ஷாப்ல இருந்து இறங்கி வரா சாரி எனக்கு செய்தி கொஞ்சம் லேட்டா தான் கிடைச்சது நான் லேட்டாகலையே அப்படின்னு கேக்குறான் வந்த பெருசியை பார்த்துட்டு ராணோட ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே ஷாக்குல நிற்கிது இவே வந்துட்டானா சப்போர்ட் பண்றதுக்கு இவேன் மினிஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணவனாச்சே அப்படின்னு ஆரியும் நிற்கிறான் என்னப்பா பெருசி எப்படி இருக்கிற லூபின் உங்க மனைவி குழந்தைங்களும் அப்படி இருக்காங்க இதை பாருப்பா என் குழந்தையோட போட்டோ எப்படி இந்த வயசுலயே வாழ்த்தனம் பண்ற பாரு அம்மாவோட மூந்திலே எட்டி எட்டு வரைக்கிறான் அப்படின்னு லூபின் காட்டாரு ஆ சான்ஸே இல்லை இந்த மாதிரி குடும்பத்தை தான் நான் ரொம்ப இழந்துட்டேன் லூபின் ரெண்டு வருஷமா ஃபட்ஜுக்கு சப்போர்ட் பண்றேன் அவனுக்கு சப்போர்ட் பண்றேன் என் கரியர் தான் முக்கிய முக்கியம்னு சொல்லிட்டு என் குடும்பத்தையே இழந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு என்னாலதான் அந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்க நம்ம குடும்பத்தையே நான் சதைச்சுட்டேன் நம்ம குடும்பத்தையே நிம்மதி இல்லாமாக்கிட்டேன் நீ வந்துட்ட அது போதும் எங்களுக்கு வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லப்பா நீ அம்மா எல்லாம் கட்டி பிடிச்சே அதுறாங்க அப்பா என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா நான் உங்களுக்கு எதிராவே செயல்பட்டுட்டேன் நீங்க சொன்னது எதுவுமே கேட்காம நான் மினிஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணேன் என்னால மினிஸ்ட்ரிக்குள்ள இப்ப நிம்மதியாவே இருக்க முடியல என்ன ஏதோ குற்றவாளி மாதிரி எல்லாரும் ரெண்டு வருஷமா அவங்களுக்கு விசுவாசமா இருந்து எந்த பேச்சனும் இல்ல தேவையில் என்ன ரொம்ப கொடும்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அப்ப தெரிஞ்சது மனுஷங்க தான் ரொம்ப முக்கியம் பணம் பதவி எதுவுமே முக்கியம் இல்ல சரிடா இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வா எல்லாரும் ஹாலுக்கு போலாம் எங்க ஹெர்மியானி ராணியை காணும் நான் வந்ததுல இருந்து அவங்க ஹாலுக்கு போயிட்டாங்க இங்கதான் இருந்தாங்க அங்கிள் எங்க போயிட்டாங்க ஹரி அவங்க ரெண்டு பேர் தான் பாத்ரூம் பத்தி பேசிட்டு இருந்தாங்களே அப்படின்னு ஜின்னி சொல்றான் நீ இன்னைக்கு போல சரி சரி அங்கிள் ஜின்னி வீட்டுக்கு போன மட்டும் இருப்பாளா இங்கேயாவது இருக்கட்டும் சண்டை போட வேண்டாம் அவ வயசுக்கு வரல பதினேழு வயசு ஆகலன்னு சொல்றீங்க இங்க ரூம் குள்ள இருக்கட்டுமே அதுவும் சரிதான்ப்பா சரி நாங்கெல்லாம் போயிட்டு வரோம் ஹரி நீ வா ஆ நான் கொண்டாட்டுல வரேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க ஜின்னி எங்க எங்க பாத்ரூம் எங்க போனாங்க பாத்தியா ஏதோ பாத்ரூம் பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்னன்னு தெரியலையே ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட் பக்கத்துல பாத்ரூமுக்கு போய் ஹேரி பாக்குறான் அங்கேயும் ஹாரி ஹெர்மியானி ராணை காணும் ஹேரியோடைய ஷாப்ல நிற்கிறான் எங்கடா போயிட்டாங்க என்ன பிளான் பண்றாங்க ஒண்ணும் புரியலையே சரி எங்க இருந்தாலும் ஹாலுக்கு வந்து சேர்வாங்க ஹாலுக்கு போவோம் அப்படின்னு ஆளுக்கு நடந்து போறான் அங்க நாலு ஹவுஸை சேர்ந்த மாணவர்களும் கூடி இருக்கிறாங்க ஒரு மேடமில நின்னு பேசிருக்காங்க இங்க சண்டை போட விரும்புறவங்க சண்டை போடுறதுக்காக இங்க இருக்கலாம் தீய சக்திகளின் தலைவன் வந்துட்டு இருக்கான் மற்றவங்க எல்லாம் வெளியே போலாம் உங்களுக்கு போறதுக்கான வழிவகைகள் எல்லாம் நாங்க செய்வோம் எங்களோட ட்ரெண்ட்ஸை உங்களோட ஆவல் பெட்டை எல்லாத்தையும் எப்படி தகிட்டு போடுது அப்படின்னு ஒரு பொன் ஒரு மாணவி கேட்கிறார் இப்ப உயிருக்கே பிரச்சனையா இருக்கு யாரோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல ட்ரங்க் பெட்டியில அப்புறம் எடுத்துக்கலாம் முதல்ல உங்களை வீட்டுக்கு அனுப்புறத ரொம்ப முக்கியம் நாங்க ஏன் போனோம் நாங்க சண்டை போட தயாரா இருக்கோம் நாங்க தயாரா இருக்கிறோம் எங்களுக்கு நாங்க வயசுக்கு வரலாலும் பரவாயில்ல வெரி குட் வெரி குட் சண்டை போட விருப்பப்படுறவங்க எங்க தைரியமா தாராளமா இருக்கலாம் மத்தவங்க எல்லாரும் நிறுத்திட்டாங்க அங்க ஒரு ஹால்ல இருந்து ஒரு மர்ம குரல் கேக்குது சுத்தி இருக்கிற சுவரே பேசுற மாதிரி இருக்கு எனக்கு தெரியும் எல்லார் என்னை எதிர்த்து சண்டை போட தயாரா இருக்கீங்க என்ன அப்படி மயான அமைதி ஆலை சூழ்ந்திருக்கு எல்லார் கண்லும் மரண பீதி தெரியுது இது வீண் முயற்சி உங்க யாராலே என்ன ஜெயிக்க முடியாது நான் என்னோட பள்ளியை தாக்கு விரும்பல மாய என்னுடைய ஆசிரியர்களின் புனிதமான சத்தத்தை சிந்த வைக்க விரும்பல எனக்கு ஹேரி பாட்டர் வேணும் ஹேரி பாற்ற கொடுங்க யாருக்கும் எதுவும் ஆகாது ஹேரி பாற்ற கொடுங்க இந்த பள்ளியை எதுவும் செய்யாமனா விட்டுற ஹேரி பாற்ற கொடு எாரடைவீங்க அப்படியே குரல் நின்னதுக்கு அப்புறம் அது பேசிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஹால் எல்லாருக்கு இருக்கு எல்லாரோட கண்ணும் ஹேரியே பார்க்குது ஹேரிக்கு ஒரு பக்கம் அப்படி இதயமே நின்று போற மாதிரி ஒரு உணர்வு அப்படி ஷாக்களை எல்லாரும் நிற்கிறாங்க தொடரும்